நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலும் செய்ய போறது கம்பு கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் கம்பு அரை கப் பட்டை ரெண்டு லவங்கம் நாலு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சலை ஒன்னு சின்ன வெங்காயம் பத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி ரெண்டு மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி ஒரு கப் அளவு கருவேப்பிலை உப்பு ருசி கேற்ப நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அரை கப் செய்முறை நம்ம வந்து கம்ப வந்து சுத்தமான கம்பா கடிச்சதுன்னா அதை வாங்கி அத வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு உடைச்சுப்போம் ஒன்னா ரெண்டா உடைச்சிட்டு மிக்சில போட்டு உடைச்சிட்டு விபர் பட்டன் வச்சு பிரஸ் பண்ணா ஒன்னு ரெண்டா உடைஞ்சுக்கும் அதை எடுத்து சுத்தம் ஒரு மூணு மணி நேரமாவது கொஞ்சம் படிச்சு ஊற வச்சுக்கணும் நல்லா ஊறினாதான் நல்லது சாப்டா வேகும் ஒன் மணி நேரம் ஊற வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் பொடியை நான் இருக்கிக்கலாம் காலி பொடியா கட் பண்ணி வச்சிருவோம் கேரட் பீன்ஸ் உருளக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி அது காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து மிளகு தூள் காரத்துக்கு சொல்லிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சு போடுறவங்களா இஞ்சி பூண்டு இடிச்சு போடுறவங்களா இருந்தாலும் போட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து தூக்கி போடுவாங்க அது வந்து நடுவுல வந்து சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால அதை வந்து அரிச்சு பேஸ்டா போட்டா சாப்பிட்டுருவாங்க அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்க சொல்லிருக்கேன் நம்ம இப்போ ஸ்டவ் பத்த வச்சிடலாம் குக்கர் வச்சிருவோம் குக்கர் காஞ்சதும் நம்ம ஒரு ஒன் ரூ டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் ஒரு அரை டேபிள் எடுத்து வச்சுப்போம் கடைசியா ஊத்துறதுக்கு நெய் உருகினதும் நம்ம பட்டை லவங்கம் ஏல காய் பிடிஞ்சி எல்லாம் போட்டு பொறிஞ்சிட்டோன்னு நம்ம சோம்பு பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சோம்பு கூட போட்டுக்கலாம் சோம்பு போட்டு நல்லா அதிகம் பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாம் போட்டு நல்லா ராசுமல் போக வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம காய் வச்சிருக்கோம் இல்லையா கேரட் பீன்ஸ் தக்காளி உருளைக்கிழங்காய் அதெல்லாம் அதெல்லாம் போட்டு வதக்கிடுவோம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் காய நல்லா வதக்கிட்டு கருவேப்பட்டு உப்பு கொஞ்சம் புலூசிக்கு ஏத்த மாதிரி போட்டு விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு அரை கப்பு ஒரு கப் கம்புனா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் அரை கப் சொல்லிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நல்லா தண்ணி நல்லா தழை தழலன்னு கொதிக்கட்டோன்ட்டு இந்த ஊற வச்சிருக்க கம்பை எடுத்து அதுல போட்டுடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாசி எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிளகுத்தூள் நம்ம இப்ப போடுறதா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா மேலே தூள்னால தூவிக்கலாம் மிளகு தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான் செக் பண்ணிட்டு நம்ம குக்கரை மூடி நல்லா நல்லா விசில் வரட்டும்ட்டு அது மீடியம்லேயும் வச்சு எழுட்டு விசில் வர வேக வச்சுருவோம் நல்லா விசில் வந்து ஃப்ரெஷ்ஷா அதை திறந்துட்டு நம்ம நெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கல அதை மேல ஊத்தி கருவேப்பில கொஞ்சம் கிள்ளி போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பாபானு அண்ட் ஹெல்த்தி கம்பு கிச்சடி தயார் இதனால தலை தலன் இருக்கும் சாப்பிட் சைட் டிஷ் ஒழிச்சுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பாபா இருக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரெய் பிடி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்